ஹதீஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அபு சாயில் குதிரின் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் மீது அமர்ந்தனர் நாங்கள் கீழே அவர்களை சுற்றி அமர்ந்தோம்